தருமபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் தங்கத்தின் சார்பில் மனமுகந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை வடபழனி ஸ்ரீ சீனிவாச ஓதார் அவர்கள் மகன் திரு விஜயகுமார் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள் உருவர் உருகாத அப்படைய திருவாக்கு அவன் ஆட்டுவித்தால் தான் நாம ஆட முடியும் அவன் பாட்டு வித்தால் தான் பாட முடியும் நான் ஆடி விடுவேன் நான் பாடி விடுவேன் சொல்றதெல்லாம் நடக்காத வேலை இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு நான் அவன் பாட்டு வித்தா தான் நான் பாடக்கூடிய நிலையில வந்திருக்கிறேன் அதனால நான் பாட்டு ஆட்டு விட்டாளொருவர் பாடாதாரே ஆட்டு விட்டார் ஆரொருவர் பாடாதாரே அடக்கு விட்டார் ஆறு ஒருவர் அடங்காதாரே அடக்கு விட்டாளர் ஒருவர் வித்தாளொருவர் போடாதாரே குருகமித்தார் ஆர் ஒருவர் குருகாதாரே பார்த்து விட்டாளர் ஒருவர் பாடாதாரே படிவிட்டார் ஆர் ஒருவர் படியாதாரே பார்த்து இது அப்பருடைய திருவாக்கு நாம இப்ப சுந்தரருடைய தேவாரம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டோம் ஒரு மாசமா பயந்துகனே இருக்கேன் ஐம்பது வருஷமா தேவாரம் படித்த நான் இந்த சுந்தர தேவாரத்தை எப்படி சொல்லுவது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ நினைச்சு பார்த்தேன் கடைசியில நான் அந்த பாட்டு புஸ்தகத்தில் இருக்க அதை விட நான் என்ன சொல்லிட போறேன் இல்லையா பாட்டு தான் நமக்கு ஆனதுனால சரித்திரத்தை ஓரளவுக்கு சொல்லி என்னுடைய எண்ணம் நான் சொன்னேன் சுந்தரனுடைய தேவாரம் முழுதும் பாடி காட்டி விண்ணும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அது நினைவில் இருக்கலாம் உங்களுக்கு இந்த முழுதும் பாடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா ஆமா சிரமம் முயற்சி பண்ணி பார்ப்போம் திருவொருள் குருநாதனுடைய திருவொருள் எந்து விட்டு சுந்தரருக்கு திருமணம் ஆச்சு எப்போதுமே ஒரு மனிதனுக்கு திருமணம் இருக்கு பாருங்க நல்ல திருப்பம் ஆமா ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஒரு திருப்பம் பட்டாபிஷேகம் சொன்ன உடனே அவன் காட்டுக்கு போயிட்டான் காட்டுக்கு தான் போன அங்கு சீதையத்தை அப்புறம் ஒரு திருப்பம் அப்புறம் லங்கைக்கு போனார் அப்புறம் ஒரு திருப்பம் திரும்பி வந்தார் எத்தனை திருப்பம் பாருங்க ஒரு பதினாலு வருஷத்துக்குள்ள ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய திருப்பங்கள் சின்ன திருப்பமாக கூட இல்ல அது இல்லையா பெரிய பெரிய திருப்பமா வந்து மாத்தியிருந்த ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வரும் அந்த மாதிரி சுந்தரர் திருமணம் செய்துக்க போனார் எப்போதுமே மனித வாழ்க்கையில திருமணம் நடந்ததுன்னு சொன்னா அது ஒரு அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் இல்லையா ஐயா அது நன்மையாக முடிந்தாலும் உண்டு இல்லட்டா வேற தினசாக முடிஞ்சாலும் உண்டு அவன் அவங்க அப்பாவோட இருந்தாலும் உண்டு மாமனார் வீட்டோட அவன் போயிட்டாலும் உண்டு ஒருவேளை மாமனார் வீட்டை டூ விட்டு விட்டு அப்பாவோட இருந்தான்னு சொன்னா அந்த புண்ணியமும் உண்டு இல்லையா அது எந்த மாதிரி திருப்பம் வரும்னு நம்மளால சொல்லவே முடியாது ஆனா திருமணத்துக்கு முந்தி இருந்த ஒரு நிலை அவனுக்கு இருந்ததுன்னா ஆண்டவம் புண்ணியம் இல்லையா ஆமா அது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை எண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமா தெரியும் வாழ்க்கையில திருமணம் நின்று போய்விட்டது திருமணம் நடக்க கூட இல்லை மனவரையில உட்கார்ந்த மனிதன் எழுச்சி போட்டான் இதை பொறுத்துக்கொள்ள முடியுமா இதை தாங்கிக் கொள்ள முடியுமா சுந்தரர் தாங்கிக்கிறாருங்கிறது அப்புறமா வச்சுக்கோங்க அவருடைய தகப்பனார் தாங்கி இருக்க முடியுமா அவரை வளர்த்த திரு நரசிங்க முனையரையனுக்கு தாங்கி இருக்க முடியுமா அந்த பெண்ணனுடைய தகப்பனுக்கு தாங்கி இருக்க முடியுமா அல்லது அந்த பெண்ணுக்குத்தான் தாங்கி இருக்க முடியுமா முடியாது முடியாது நிச்சயமா முடியாது ஆடாக போயிட்டார் இந்த பெண்ண பத்தி அவர் கவனப்படல சடையினரை பத்தி கவனப்படல அரசனை பத்தி கவனப்படல யார பத்தி கவனப்படல அவர் இல்லையா ஆமா அதத்தான் மாணிக்க சொன்னாரு திருவடியின் தலைமேல் வைத்தலுமே உன்னுடைய திருவடியின் தலைமையில வச்சியா வைத்த உடனே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்து போச்சு அப்பா அம்மா பொருள் போகும் எல்லாம் போச்சு ஒன்படுகின்ற இல்ல மாதிரி இறைவன் வந்து இவருக்கு அருள் செய்த இவர் ஊர் ஊரா போறதுக்கு ரெடி ஆயிட்டாரு பாக்கி பேரை பத்தி அவர் கவலையே படல இல்லையா ஆனால் இந்த கதையை எழுத வந்த தெய்வ சேக்கிடாரு பெருமான் அந்த பெண்ணு கல்யாணமே பண்ணிக்காம யாரு திலகவதி போல திலகவதி யாருக்காவது நிச்சயம் பண்ணி இருந்தாங்களே தவிர மனவரையில உட்காருல அது உங்களுக்கு தெரியும் தானே இந்த பொண்ணு மணவரையில் உட்கார்ந்துட்ட தாலி கட்ட வேண்டியது ஒண்ணுதான் பாக்கி எந்த பெண்ணு பொறுப்பா எந்த ஆண் பொறுப்பா பொறுக்க முடியுமா முடியவே முடியாது முடியாது ஆமா அந்த பெண்ணு சுந்தரையே நினைத்துக் கைலாயத்துக்கு போய் சேர்ந்தார்கள் தெய்வ சேர்க்க அருபமான் எழுதி விட்டார் யார போல திலகவதி போல கதையை எழுத வேண்டிய பொறுப்பு தெய்வ சேர்க்கலா இருக்கு அல்லவா பண்ணிருந்தாரு பெரிய பேர் அருளாளன் கரெக்டா அந்த வேலையை செய்து விட்டார் ஏன் பாகிபரை பத்தி கவலை கிடையாது அந்த பண்ண பத்தி தான் கவலை எழுதி விட்டார் அவர் அப்புறம் சுந்தரர் என்ன பண்ணினாரு நேர தான் ஊருக்கு போறார் இவர் சிவனுக்கு திருவழி திரு தொண்டு செய்யறதுக்குன்னு போயிட்டார கல்யாண பற்றி கவரையில் போயிட்டாரு ஆமா நேர இதுக்கு போயிருக்காரு திருநாவலூர் போயிருக்காரு திருநாவலூருக்கு போய் பாடின பதிகம் நமக்கு அப்போ பாடின பதிகம் கிடைக்கல பின்னால பாடின பதிகம் கிடைச்சிருக்கு இருக்கு அது பின்னால திருநாவலூருக்கு போயிட்டு மறுபடியும் நேரம் என்ன பண்றார் நமது ஆச்சாரிய சுவாமிகள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தர் மாணிக்கவாதர் நாலு பேருந்தான் நமக்கு கதி இல்லையா ஆமா நாலு பேர் நமக்கு கதி நேரம் என்ன பண்ணார் திருத்துறையூர்னு ஒரு ஊருக்கு வந்தார் திருத்துறையூர்ல தெரியவங்களுக்கு அருணந்தி சிவாச்சாரியார்னு பிற்காலத்துல ஒரு பெரிய பெரிய மகாமேதாவி படிப்பாளி ஒருத்தர் இருந்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும் ஆமா சகலாகம பண்டிதர்னு அவருக்கு பேர் சகலாகம பண்டிதர்னு அவருக்கு பேர் அவ்வளவு படித்தவர் வண்டி வண்டி நூல் படித்தவர் என்று அவரை பத்தி சொல்லப்படுகிறது அந்த ஊருக்கு வந்தார் அவர் வந்து சிவன் கோயிலுக்கு போய் சிவனை கேட்கிறாரு இவர் கல்யாணம் ஆகும்போது என்ன வயசு இருக்கலாம் பன்னெண்டு வயசு இருக்கலாம் ஆண்டவனை சேர்ந்தது பதினெட்டு வயசு இந்த ஆறு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பதியம் பதினாறுன்னு இருக்கு ஆனா இன்னைக்கு எவ்வளவு இருக்கு நூறு பதியம் இருக்கு முன்ன இருந்ததை பத்தி வெட்டுருங்க கவலை இல்லை அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் நம்ம கையில இல்லாத ஒன்று ஆயிரத்தில பாடல் இருக்கு அவரது தேன் தேனாக இனிக்கக்கூடிய பாடல் அத வல்லற் பெருமான் சொன்னாரு தேன் நின் பாட்டை தேன் எப்படி இனிக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த பாட்டை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் இல்லையா ஆமா அது வல்லற்பெருமான அனுபவிக்க தெரிந்த அளவுக்கு நமக்கு தெரியல நமக்கு தெரியவில்லை ஆமா இல்லையா ஆமா ஏரிய அருளாளர் அதனால அவரை பத்தி அவருக்கு தெரியுது நமக்கு தெரியுமா தெரியல இப்போ தெய்வ சேக்குடார் பெருமான் சொல்லுகிற வார்த்தையை கவனிப்போம் திருத்துறையூர் சென்று அணைந்து தீ வினையால் அவனறிய செல்லாமே படுத்தாந்தாய் ச குக்கர் சோமசுந்தரன் செட்டியார் ஒருத்தர் இந்த குக்கர் முதல்ல கண்டுபிடிச்சவரே அவர் தான் ருக்மணி குக்கர் இருந்தது வயசானவங்களுக்கு தெரியும் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது அவர் தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் அவர் பதிப்பிச்ச பதிப்பு தான் இது இப்ப கிடைக்கிறது இல்லை அவர் அங்கே இந்த தெய்வ சேக்கிடாரு பாடலையும் போட்டிருக்கார் இல்லையா ஆமா எனக்கு தெரியும் அவரை எனக்கு தெரியும் தேவாரத்துல மிகுந்த ஈடுபாடு மிகுந்த ஈடுபாடு பணத்தை செலுபின்னவர் அதுல அங்கே அந்த சேக்கிடாருடைய வாக்கையும் போடுறவர் அடியு தவ நெறி தந்தருள் என்று தம்பிரான் முன்னின்று பவனருக்கு விலக்காகும் திருப்பதிகம் பாடினார் நனரே நம் திருப்பூரில் ஊர்ந்து போய் எனக்கு தவ நெறி கொடுத்து அப்படின்னு கேக்கிறார் பன்ன வயசுல இன்னைக்கு எண்பத்திரண்டு வயசுல இருக்கிறவன் கூட தப நெறியை வாழ்க்கையை உதறி தள்ளுவதற்கு ரெடியாக இல்லை இல்லையா ஆமாமா என்ன கூட சொல்லுங்கள் கையில் ஐம்பது ரூபாய் கிடைச்சா மடியில வைக்கிறான்ல தூக்கியா என் வீடு என்னுடைய நிலம் என்னுடைய காசு என்னுடைய வேக்தி என்னுடைய பொருள் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது எனக்கு தவநெறி எங்க இருந்து வந்து சேரும் வருமா வந்து சேராது இல்லையா ஆமா பன்னெண்டு வயசுல கேட்கிறார் சிவநேரி எனக்கு தவ கொடுத்து விடு அப்படின்னு இல்லையா தெய்வ சேக்கிட பெருமான் தான் இந்த கதையை நமக்கு எழுதி வைத்தவர் ஆயிரம் கும்பிடு போட்டாலும் தெய்வத்துல இருக்கிறவன் தெரிஞ்சுக்கல நாம என்ன பண்ண முடியும் அதத்தான் ஆசா ஞான சம்பந்தம் சொன்னார் இந்த சைவங்கள் கையில பெரிய புராண கிடைத்தது தப்புடா அப்படின்னா தெரியுமா சைவத்தை நன்றாக பார்த்தவர் யாரு ஆசா ஞான சம்பந்தம் ஆமா என்ன காரணம் அதை பூரணமாக அனுபவிக்கவில்லை என்பதற்காக வருத்தப்பட்டு சொன்னார் அவர் ஆசா ஞான சம்பந்தம் அதையே தான் நானும் சொல்ல விரும்புறேன் ஆமா தேவாரம்னா கேட்கிறான்களா என்ன கேட்க மாட்டேங்கிறானுங்களே தலைகீட நிக்கிறேன ஏதோ கொஞ்சம் வருஷம் இந்த வீட்டுல கேட்கிறான் அவ்வளவுதான் இப்போ தவணறிய எனக்கு கொடுத்து விடுன்னு அவரு சுந்தரர் பாடிய பதியத்தை பாடிப்போம் மலையார் அருவி திரள்மா மணி உந்தி கூல யார பெண்ணை வடவர் കലയ അരുവി വിടൽ മാമണി ഗുണ്ട് തുലയര കൊണ്ടത്തി പോർപ്പെണ്ണി വടവാൻ കലയ അരുഹു തന്നിയാ രാടും കലയ അരുഹു തന്നിയാ രാടും തുരയൂ இருக்கிறது இந்த பத்தி பழவும் துறையூர் திருச்சியிட்ட ஒரு துறையூர் இருக்கு அதல்ல இங்க திருவதி ஆமா அத்தா உன்னை வேண்டிக் கொள்வேன் திருவாசகம் எல்லாம் அருள் வடிவம் உடையது படிப்போமா என்று நான் எழுதி கொண்டு இருக்கிறேன் திருவருளும் கூறுவோம் கந்தம் கமல் காரையில் சந்தனம் உந்தி சந்தன் புனல் வந்து இழிப்பெண்ணை வனவால் மந்தி மரபதமான மேல் அரும்பார்ந்தன மல்லிகை சென்பகம் சாடி துரும்பால கொழம்பு எத்தியோர் வெண்ணை வனவால் கரும்பார் மொழி கண்ணியராடும் துறையூர் விரும்பா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவணறிய பாடார்ந்தனமாவும் சாரி நாடார வந்து எச்சி பெண்ணை விடவாள் உன்னை வேண்டிக் கொள்வேன் தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவணறியே அத்தா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவணறியே உன்னை வேண்டிக் கொள்வேன் விரும்பா உன்னை வேண்டிக் கொள் தவனறிய மனக் குந்தையும் சாடி முட்டார குழந்தை விடவாள் பாட்டொழி ஓவா குறையூர் சிட்டா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவணியே Na na na Na na na Na na na Na na na Ah ah ah ஏராடும் துறையுள் ஐயா உன்னை வேண்டிக் கொள்வேன் நாதா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவணறிய உன்னை வேண்டிக் கொள்வேன் மேடா உன்னை வேண்டிக்கொள் தவணறியே இருந்தா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவணறிய அத்தா உன்னை வேண்டிக் தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவணறிய வேண்டிக் கொள்வேன் பின்னார்ந்தன பின்னார்ந்தன மேகங்கள் நின்றுபடிய தேடிந்து அளவந்தார்ந்த துறையூர் தேவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவணறிய அண்ணா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவணறியே கொள்மையின் தவறிய செய்யார் கமல மலர் நாவலூர் மனுடன் கையால் குருவேத்த படுப்புறையோமே செய்ய கமல மலர் நாவலூர் மனுடன் கையால் குருதேட்ட படுப்புறையோமே கையால் தமிழ் ஊரன் பத்து பாட்டையும் அவர்களுக்கு சேரும் பாடிவிட்டார் தேவை இல்லை போயிடும் எடுத்து அதை காப்பாற்றினே கட்டுப்போகு ஆமா தனக்குன்னு ஒரு அரண்மனையை கட்டிட்டானா அவன் வானளாவிய கோயிலை கட்டினான் எங்கையோ போய் செத்தான் எங்கேயோ கிடக்கு அவனுடைய சமாதி அவன் கட்டின கோயில் வானளாவிய கோயில் தஞ்சாவூர்ல அவனுடைய சமாதி எங்கேயோ கிடக்கு எட்டு கிடக்கிறது அல்லவா அப்படி ஒரு புண்ணியமா செய்துட்டு போனது இதுல சுவாமி என்ன சொல்ற இந்த பதிகத்தை படிக்கிறவர்களுக்கு தவனரி வந்து சேரும் அப்படிங்கிற பாடிவிடுற சுவாமி நிச்சயமாக தேவார பதிகத்துல சொல்லப்படுகிற நன்மைகள் அத்தனையும் நமக்கு கிடைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில நாம் பாக்கிறேன் ஆமா என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கணும் சிற்றறிவு உடைய எனக்கு அது பலன் தருகிறது என்று சொன்னால் பேரறிவு உடையவர்களுக்கு ஏன் பலிக்காது நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் இந்த இரண்டாவது பதியத்தையும் பதியம்பூரா சொல்லக்கூடிய விதி சிவன் அருள் எனக்கு கிடைச்சது என்று சொல்லி அடுத்தது பக்கத்தில் இருக்கிற திருவதிகை வீரட்டானத்துக்கு போக நினைக்கிறார் சுவாமி வயசு என்ன எழுபதா எண்பதா பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு ஆமா உலகமரியாத வயசு அது திருவதிகை வீரத்தானத்துக்கு போக நினைக்கிறார் திருமதிக்க வீரட்டாளத்துக்கு எல்லை வரலையும் போயிட்டார் அந்த பேர அறிவுல ஒரு சரித்திர நினைப்புக்கு வருது சுந்தரர் வாழ்ந்தது ஒன்பதாவது நூற்றாண்டு திருநாவுக்கரசர் வாழ்ந்தது ஏழாவது நூற்றாண்டு இருநூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா இவர் வர்றார் தமிழ்நாட்டினுடைய வரலாறு எப்படி தெரிஞ்சுக்கிறார் பாருங்கோ தெரிக்கிறாரோ சிவனை உணர்த்தினானோ யாமியும் ஆமா திருநாவுக்கரசர் கைத்தொண்டு செய்த இடம் திருவதிகை வீரம் கையிலிருந்து உழவாரப்படைய வச்சுக்கிட்டு தெருவெல்லாம் செதுக்கி அங்க இருக்கிற கல்லு முன்னெல்லாம் தன்னுடைய கைநாளை பொறுக்கி எட்ட என்பது வரலாறு இந்த வரலாறு இவருக்கு எப்படி தெரிஞ்சது தெய்வ சேர்க்கிடாறு புராணம் வந்தது பன்னிரெண்டாவது நூற்றாண்டுல அல்லவா பன்னிரெண்டாவது நூற்றாண்டுல வந்ததே நாம படிச்சு நாம தெரிஞ்சுக்க முடியலையே பதிமூணு வயசு பையன் இந்த வரலாறு எப்படி தெரியுது படித்திருக்க மாட்டார் இவன் உணர்த்தி இருப்பான் ஆமாம் அதுதான் உண்மை திருநாவுக்கரசர் பெரியவர் ஏழாவது நூற்றாண்டுல வாழ்ந்தவர் சிவத்தொண்டே பெருந்தொன்றுன்னு இருந்தவர் அவரும் அவருடைய தமக்கையாரும் கூட அப்படி இருக்க முடியுமா முடியவே முடியாது யாருக்கும் கிடைக்க அந்த பெருமான் கைத்தொண்டு செய்த இடமாச்சே இதை நான் காலால மெரிக்கலாமா அப்படின்னு எண்ணினார் என்ன பண்ணினார் கெட்டேர்ன்னு பார்த்தார் கோபுரம் தெரிஞ்சது கோபுர தரிசனம் பாப விமோசனம் நமது சாத்திரம் சொல்லுகிறது கோயிலை கும்பிட்டாலும் சிவனை கும்பிட்டது போல என்று சொல்லுகிறது சிவனடியாரை கும்பிட்டாலும் சிவனை கும்பிட்டது போல கோயிலை வெளியிலிருந்து பார்த்து கும்பிட்டாலும் சிவனை கும்பிட்டது போல என்று சொல்லுகிறது அல்லவா அதனால எட்ட இருந்தபடியே இந்த கோபுரத்தை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுவிட்டு அந்த ஊருக்கு வெளியில ஒரு மடம் இருந்திருக்கிறது அதுக்கு பேர் சித்தவட மடம் என்று குறிப்பிடுகிறார் தெய்வ சேக்குடார் பொருமன் ஆமா அந்த காலத்துல மடங்கு சத்திரம் களி என்ற பெயரோடு தர்மஸ்தாபனம் இருந்தது உண்டு அதுல போனால் வழிப்போக்கர்கள் சிவனடியார்கள் வாழ்க்கையில வாழ முடியாதவர்கள் இவர்களெல்லாம் சோறு போடுவான் தங்கறதுக்கு இடமும் கொடுப்பான் எல்லா வசதியும் உண்டு எல்லா வசதியும் இருக்கிறவன் அங்க போக மாட்டான் ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு சத்திரம் கட்டினால் வசதி உடையவன் போய் தங்கி விடுவான் வசதி இல்லாதவனுக்கு அங்க இடம் இருக்காது அல்லவா ஆமா நிச்சயமா அந்த மடத்துக்கு போனார் ஆனா அவர் சாப்பிட்டாருன்னு சொல்லல எத்தனையோ இடத்துல உணவு அருந்தினார்கள் என்று சொல்லுகிற தெய்வ சேர்க்கிறாரு வருமா சாப்பிட்டாருன்னு சொல்லலன்னு நான் நினைக்கிறேன் தவறும் இருக்கலாம் இரவு வேலை ஆனதுனாலே தூக்கம் வருகிறது இவர் படுக்கிறதுக்கு நினைச்சார் அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி எலக்ட்ரிட் எல்லாம் கிடையாது அல்லவா எனக்கு தெரிஞ்சே தெரியாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல மாயூரத்துக்கு வந்தேன் இந்த எலக்ட்ரலை அப்பதான் நான் பார்த்தேன் எங்க அப்பாவை கேட்டேன் இது என்னப்பா லைட்டு இப்படி எரியுது அப்படி கேட்டேன் இதுக்கு பேரு எலக்ட்ரிட்டுன்னு பேருடா அப்பதான் எங்க ஊர் பக்கமெல்லாம் இந்த இந்த எலக்ட்ரலை வரல எந்த பக்கம் திருவாரூர் நன்னிரம்பான் வரல மாயவரத்தோடு இருந்து விட்டு நீ பட்டி தொட்டி எல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு இல்லையா ால கிரோ கூட கிடையாது ஆமா என்ன விளக்குதான் என்ன விளக்குதான் அந்த விளக்கு இவர் ஒரு பக்கமா படுத்திருந்திருக்கிறார் இவர் கூட வந்த அடியார்கள் அவங்களும் படுத்திருந்திருக்கிறாங்க சிவன் நினைத்தான் கைலாயத்திலிருந்து நாம் அனுப்பிச்சோனியவன சிவாச்சாரியார் வீட்டுல பிறந்தான் அரசர் குலத்துல திருமணம் செய்துக்க போனான் திருமணத்தை நான் தடுத்துவிட்டு அவனை ஒழுங்கான நெறியில செலுத்த வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு நினைச்சான் எப்படி நினைக்கிறான் பாத்தீங்களா அவன் ஆமா ஒரு விஷயம் சொல்றேன் நான் மடத்துல வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன் அருநந்தித்தம்பரான்னு ஒருவர் இருந்தார் அந்த மடத்துல தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடுடையவர் அவரளவுக்கு தேவார ஈடுபாடு யாருக்கும் கிடையாது லட்சக்கணக்கில் ட்ரஸ்ட் பண்ணியிருக்காரு அவர் அந்த அருணந்தி தம்பரம் அது இப்ப ஆக்டில் இருக்கா அப்படின்னு கேட்டா அவருக்கு பின்னால வந்தவர்கள் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் கைப்பிள்ளையாக நடக்கிறது அவ்வளவுதான் அதுக்கு மேலே சொல்ல முடியாது வந்தவர்கள் அதைப் பண்ணல என்பதுதான் என்னுடைய திண்ணமான எண்ணம் ஆமா காரணம் அனந்தி தம்பிரானுக்கு தேவாரத்தில் இருந்த எண்ணம் இவர்களுக்கு இல்லாமல் போச்சு தமிழ்நாடு செய்த பாபமா அல்லது சைவம் செய்த பாபமா விட்டுடுவோம் எண்ணி எண்ணி கண்ணீர் விட்டு ஓஞ்சு போனேன் ஆமா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னுட்டு அவர் என்ன பண்ணினார் என்ன தேவாரம் படிக்க சொன்னார் படிக்க முடியாது போய்யான்னு சொன்ன நான் அவரை பலகாலம் இங்க சொன்னது தேவாரம் பாடுறா கோபாலு நல்லா பாடுறடா நீ நல்ல சாரினம்டா தேவாரம் பாடுறா கெஞ்சினாரு என்ன என்னுடைய தகப்பன் கூட கெஞ்சலை ஆமா கடைசியாக ஒரு நாள் நான் தேவாரம் படிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன் அவர்கிட்ட நான் ஒத்துக்கிட்ட நாள் ரெண்டு ஏழு ஆயிரத்து நாற்பத்தி ரெண்டு ஆறு மணிக்கு அந்த மகான் உட்கார்ந்து தேவாரம் படிக்கிறேன் சொல்லிட்டான் அவருக்கு தெரியும் பின்னாலே அவன் தேவாரம் நன்றா பாடுவான்னு இல்லையா அந்த பேரறிவு அவருக்கு இருந்திருக்கு தேவாரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் பத்து வருஷம் படிச்சு புடிஞ்சு போச்சு வெளியில எல்லாம் போய் சம்பாதிக்க ஆரம்பித்தேன் சின்ன பிள்ளையில கொஞ்சம் ஊதாரித்தனம் யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவேன் கையில் வந்ததை செலவு பண்ணி விடுவேன் பிற்காலத்தில் எனக்குன்னு நான் எடுத்து வைக்கிறது இல்லை திருமணமும் செய்து கொள்ளலை அப்போ இந்த நிலையில நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் கூப்பிட்டார் அவர் கோபாலு எனக்கு கோபாலன்னு ஒரு பேர் உண்டு வீட்டு பேர் வெளியிலெல்லாம் போய் சம்பாதிக்கிறியா அப்படின்னு கேட்டார் காசு வருதா ஏதோ வருது என்ன பண்ற ஏதோ நண்பர்கள் கேட்டவங்களுக்குலாம் கொடுத்துருவேன் ஏதோ சொல்க வர்றதும் செலவு பண்ணி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் செலவு பண்ணி விடுவியா பர்ற காச செலவு பண்ணிவிட்டீன்னா நீ திருமணமும் செய்து கொள்ள மாட்டேன்னு இருக்கிற உன்னுடைய பிற்காலத்துல நீ கிழவனா போனதுக்கு அப்புறமா உனக்கு பாட முடியாது அப்ப உனக்கு எவன் காசு கொடுத்து உதவுவான் அடுத்தவன் கொடுப்பானா தெரியுமா உனக்கு அடுத்தவன் கொடுப்பான்னு உ தெரியுமா வீணா கெட்டு போற நீ சம்பாதிக்கிற காசுல பாதுல பாது பணத்தை பேங்க்ல போட்டு வை நீ பாட முடியாத போது வயதான போது நீ படுத்திருந்தீன்னா அந்த பணத்தை எடுத்து நீ செலவு பண்ணிக்கலாம் அந்த பணத்தை வேற யாரும் வாங்குவதற்கு உரிமை இல்லைன்னா அவர் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா நம்ம அரசாங்கத்தில் சேரட்டும் இல்லாத எவனாவது நம்ம அரசாங்கம்னு சொல்றானா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறமா எல்லாம் ஒரு சேர சேர்ந்து கொள்ளை அடிக்கிறதில் இருக்கான்னு உள்ள தவிர நான் சொல்லக்கூடாது இந்த சொல்லு சொல்லக்கூடாது இல்லையா ஆமா ஆமா நம்ம அரசாங்கத்தில் சேரட்டும்டான் சொன்னார் அதுக்கப்புறமா தான் வர்ற பணத்துல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்ச அந்த நல்வழிப்படுத்தினார் அவர் அருள் வழியிலையும் நல்வெளி படுத்தினார் பொருள் வழியிலையும் நல்வழிப்படுத்தினார் அத போலத்தான் சுந்தரருடைய திருமணத்தை நிறுத்திவிட்டான் சிவன் தவணறிய கேட்டான் கொடுத்து விட்டார் இதோட அவனை விட்டா போராது அவனை நல்லா தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு எண்ணினான் எண்ணுல தப்பு ஒண்ணு இல்லையா ஆமா இவரே தஞ்சம்னு வந்து சேர்ந்துட்டான் அவரை தூய்மைப்படுத்த வேண்டியது ஒழுங்குபடுத்த வேண்டியது சிவனுக்கு வந்து சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாரு திருவதிய வீரட்டத்தில் வந்து படுத்து தூங்குறான் நம்ம திருவடியை அவன் தலைமையில சூட்டி அவனை தூய்மைப்படுத்தி விடுவோம் எண்ணினார் ஆனால் சுந்தரர் என்ன சொல்றார் கேட்டா உன்னுடைய திருவடியை என் தலைமையில நீ சூட்டுவாயா கிடந்தேன் நான் அப்படிங்கிற தேவாரத்துல முடியுமா அந்த வயசாக முடியுமா பதிமூணு வயசு பதினாலு வயசுல ஒருத்தர் நினைக்கிற நினைப்பா இல்ல நினைத்தேன் என்று சொல்லுகிறார் அவர் அதுவும் ஒரே இடத்துல தான் சொல்றார் பத்து பாட்டிலையும் ஒரு இடத்துல தான் சொல்ற அல்லவா ஆமா படுத்து தூங்கினார் சிவன் கிழ வேதியர் வடிவத்தில் வந்து இவருக்கு தலைக்கு நேர படுத்தான் திருமால் தேடிய திருவடி என்னில்லாத ஆண்டு திருமாலும் பன்றியாய் சென்றுனரா திருவடி அது அல்லவா ஆமா எத்தனையோ யுகாந்திரம் தேடினான் திருமால் கிடைக்கல அந்த திருவடியா அவர் தலைமையில சூட்டினர் கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்க விடித்துக் கொண்டார் சுந்தரர் யோ யாரா உதைக்கிறது அப்படின்னு கேட்டார் இருட்டு வந்த கிழமைன்னு சொன்னான் வயசாயிட்டுதுப்பா தெரியாமல் காண நீட்டி விட்ட சுந்தரர் பார்த்தார் அந்த இருட்டிலையும் அந்த வயசுலேயும் வயசானவன் ஐயோப்பா அவன் கிழமை இவன் கிடக்கான் சரி நீ இங்கேயே படுத்துக்கப்பா அப்படின்ட்டு அந்தாண்ட போய் படுத்தார் பாத்தான்வ சரியவடியை சூட்டினமா இல்லையா அப்படின்னு ஒரு நினைப்பு வந்தது அவனுக்கு யாருக்கு பரம்பொருளுக்கு எந்திரிச்சு போய் மறுபடியும் அங்க போய் படுத்தான் அங்க போய் படுத்து மறுபடியும் ஒரு தடவை அவன் தலையில தன்னுடைய திருவடியை சூட்டினான் அங்க படுத்த அங்க உதைக்கிற இங்க இங்க உதைக்கிறது நீ யார் என்ன தெரியல உனக்கு என்ன தெரியலையா என்ன தெரியல உனக்கு அப்படின்னு கேட்டு மறைஞ்சு போயிட்டான் மறைஞ்சு போனதுக்கு அப்புறமா தான் ஐயோ கடவுளே நீ தான் வந்தனையா நீ நீ வரணுமா நீ வரணுமா என்னை தூய்மைப்படுத்த நீ வந்தியா நினைச்சு ஒரு பதியாத சாதியார் உலரே உன்னை தெரியாத எறும்பெல்லாம் உன்னை தெரியுமே கல்லினுள் தேரைக்கும் கருப்ப உயிருக்கும் காப்பாத்துகிறவன் அல்லவா நீ உன்னை தெரியாத உயிர் உண்டா இல்லையா ஆமா இதைத்தான் சம்பந்தர் சொன்னார் அர்ச்சிக்காதியாருமேற்கொள் வீதன் கைமாவின் உரியானை கரிகாட்டில் ஆடல் உடையானே விடையானே கரை கொண்ட கண்டத்து எம்மா தன் அடிக்கொண்டு முடிமையல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லா நாயே சொல் எப்படி வருது பாருங்க ஒரு இடத்துலதான் ஒரு சொல்லி இருந்தாலும் ஒப்பத்த சொல் ஆமா இந்த பதியத்திலே ஒரு இடத்துல சொல்ற எம்மாந்தல் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் வாழ்கின்ற அறிவில்லா நாயன் என்னைக்காவது என் வாயினால என்னை நாயன் சொல்லிட்டு இருப்பா சொல்லிட்டு இருப்பா யார் எல்கே புத்தா உட்கார்ந்து இல்ல யாராவது ஒருத்தர் இந்த நாய் சொல்லு சொல்லிருப்பீங்களா இந்த வார்த்தையை உபயோகப்படுத்திருப்பீங்களா நீங்க இல்லையா இறைவனுடைய பேர் அருளை நினைக்கும் பொழுது நாம நாய்க்கும் கீழாக இல்லையா நாயேனையும் எங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின் ஆண்டு கொண்டாய் என்று சொல்லுவார் அபிராமிப்பட்டது கூட ஆமா பெரியவர்கள் பூரா அப்படித்தான் சொல்லிக் கொண்டார்கள் அறிவில்லா நாயே எம்மானை எரி கடில வட வீரத்தான உறைவானை இறைபோதும் இகழ்வன் போல் யானை உன்னை யாருன்னு நான் கேட்டேனே இந்த இகழ்ந்த சொல் நான் சொல்லிவிட்டேனே பத்து பாட்டி சொல்றது அதை ஒரு இடத்துல சொன்னவர் பத்து பாட்டிலையும் சொல்ற ஆமா அது இருக்கட்டும் அது இருக்கட்டும் அப்படியே திருநாவுக்கரசர் சிவனால் ஆட்கொள்ள பெற்றவர் அது நமக்கு கதை தெரியும் தானே இல்லையா ஆமா நேர தெரி சக்தி முற்றம்னு ஊருக்கு போனார் சிவனை சக்தி பூஜை பண்ணி முத்தம் கொடுத்தாள் அதுக்கு பேரு சக்தி முற்றம்னு பேரு கும்போணத்துக்கு பக்கத்துல இருக்கு அங்க போய் சிவனை கேட்டாரு யமன் வருவான் உனக்கு என்ன பதில் சொல்லுவேன் யமன் வருவாங்கிற நினைப்பு நமக்கு இருக்கா இருந்தா நாம இப்படி ஒரு பாபத்தை பண்ணுவோமா போய் சொல்லுவோமா திருடுவோமா அதோ சொன்னார் பாபம் செய்யாது மனமே நாளை கோபம் கொண்டே யமன் கொண்டு ஓடி போவான் அப்படின்னு சொன்னான் ஒரு சித்தர் அல்லவா ஆமா அந்த நினைப்பு நமக்கு இருக்கா இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாழ்கிற தவ முனிவர்கள் சொல்லுகிறவனுக்கு கூட அந்த எண்ணம் இல்லையே கொண்டாட்டி பிள்ளையே கதின்னு இருக்கிற நமக்கு எப்படி வரும் எப்படி வர முடியும் தவ சேட்டர் வேதம் போட்டுக் கொண்டு இருப்பவனுக்கே அந்த எண்ணம் அல்லையே ஆமா அவர் கேட்கிறார் கோவாய் முடிகி அடுதிரற் கூட்டம் குமைப்பதன் முன் அவன் வந்து என்னுடைய வீட்டை என்னுடைய கூட்டை குலைத்து விட்டு போய்விடுமான் இந்த உடம்புல இருந்து இந்த உயிர் தனியே தனியே போயிடும் உடம்பு வேறு உயிர் வேறாக செல்லு செய்வதனால்தான் அவனுக்கு கூற்று வந்து வேறு கூறாக்கி விடுமா இதுவேற அது வேற கூற்றாக்கி விடுமா ஆமா இந்த உயிர் போயிடும் இந்த கட்ட கீழே கடைஞ்சு போடும் இல்லையா ஆமா அதான் பட்டினத்தேடிகள் சொன்னாரு நாய் தின்னால் என்ன நெறி தினால் என்ன நெருப்புத்தின்னால் என்ன மண்ணத்தினால் என்ன தலைவனாகிய உயிர் போய்விட்டது உயிருக்குத்தான் மதிப்பு இல்லையா அப்படின்னு அதுதான் நாம ரெடியா இருக்கமா அதத்தான் அவர் சொல்றார் கோவாய் முப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என் தலைமையில் பொறித்து வை அப்படி என்ன வேண்டாம் என்ன ஒதுக்கி தள்ளிப்டின்னா போக விடில் மூவா முழுப்படி மூடும் கண்டாய் தெரியுமா உனக்கு பழி வந்து சேரும் ஆமா என்னை விட்டுடாத உன்னுடைய திருவடியை என் மேல் சூட்டு அப்படின்னு கேட்டார் இன்னொரு பாட்டு வெம்மை நமந்தமர் மிக்கு விலவி இழுப்பதன் முன் இம்மை ஊந்தாள் என் நெஞ்சத்து எழுதிவை இங்கு இகழில் அம்மை அடியேற்க அருளுது என்பது இங்கு யார் அறிவார் யாருக்கு தெரியும் செம்மைத்தாரு சத்தி புஷ்டத்துவ சிவக்குழுங்கை பாத்தா பாடி பார்க்கலாம் அவ்வளவு இசைப்பாட்டா வந்தது ஆமா சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி திருக்குறள்ல இசைப்பாட்டா வல்ல சொல்ல போன திவ்ய பிரபந்தம் கூட திவ்ய பிரபந்தத்தை முன்னெல்லாம் பாடுறது கிடையாது ஏதோ கொஞ்சம் பெருமாள் கோயிலில் கொஞ்சோண்டு பாடுவாங்க தேவாரம் அளவுக்கு அதுல வரல இல்லையா ஆமா இப்ப தான் நான் ஒரு கேசட்டு பாடியிருக்கேன் என்னமோ பாடணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது ஒரு கேசட்டு திவ்ய பிரபந்தம் பாடியிருக்கேன் கிடைத்தா வாங்கி போட்டு கேளுங்க தேவாரம் இசைப்பாடலாகவே வந்தது நான் நிறாய் முடுகி அடுதிர கூட்டம் குமைப்பதம் பூவார் அடிச்சுவது என் மேற்பொறித்துவை உன் திருவடியே சூட்டுவா என்று சொல்றார் படுத்து தூங்குனார் சுந்தரருக்கு தானே போய் இந்த திருவடி கிடைச்சது பாத்தீங்களா எவ்வளவு எளிமை எவ்வளவு அருமை அல்லவா ஆமா எண்ணி பார்க்கணும் பூவார் அடிச்சுவடைய மேற்பொறித்து வை போக விடில் மூவா முழுப்படி மூடு கண்டா தடக்கை தேவ சிறி சத்தி உச்சத்து உரையும் சிவக்கொழுந்தே சிவக்கொழுந்தே சிவக்கொழுந்தே ம்த்விப்பதன்முதால் என் அருதி என்பது இங்கு அறறிவர் செம்மை தரும் சத்தி முத்த தூரையும் சிவக்கொழுந்தே நமல் தமக்கு பிறவிதன் முன் இம்மை அருந்தார் செம்மை சக்தி முச்சத்து சிவ பொருந்தே சிவ பொருந்தே சிவப்பொழுந்தே சிவப்பொருந்தே சிவப்பொழுந்தே சிவப்பொருந்தே என்பது பாட்டு இத கேட்டாரா சக்தி முற்றத்தில் இருக்கிற சிவன் என்ன சொன்னாவுக்கரசி சூட்ட வேண்டும் என்று நீர் விண்ணப்பம் செய்து கொண்டீர் நல்லூர் என்ற கஷத்திரத்துக்கு வாழ்த்த பக்கத்தில் நல்லூர் ஒரு ஊர் அங்க வர சொல்ல சுந்தரங்க படுத்து தூங்கினார் அவருக்கு சூட்டினாரு திருமால் தேள்னா கிடைக்கல இவர் கேட்டாரு இவர் அந்த ஊருக்கு வந்துட்டார் அதனால சுந்தரர் பெரியவர் அப்பர் சின்னவர் நான் சொல்லிவிட்டேன் என்று நீங்க எண்ணி விடாதீர்கள் ஆமா அப்பரை நினைச்சு உருகிறார் சுந்தரர் ஆமாந்த செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரை என்ற அடியார்க்கும் அடியேன்னு சொன்னார் திருநாவுக்கரசருக்கு அடியு சொல்லல திருநாவுக்கரத்தினுடைய அடியாருக்கு அடி என்னட்டர் அடிபட்டு போகுதும் என்பதையும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்பர் நேர நல்லூருக்கு போனார் நல்லூருக்கு போன போது ஆண்டவன் திருவடியை அவருக்கு சூட்டினான் அது எப்படி இருந்து அந்த திருவடி அவரு திருத்தாண்டகம் போடுறார் அவர் அந்த திருவடி தலையில் வச்சபோது ஜில்லு இருந்தது மாதிரி அது ஏன் ஐஸ் மாதிரி இருந்ததுன்னு கேட்டா வானவர்கள்லாம் வந்து திருவடியில் வந்து வணங்குனாங்க சிவன் திருவடியில் வானவர்கள் தலையில் இருந்த கற்பக பூக்கள் அதில் இருந்த தேர்வு திருவடியே நினைச்சு விட்டது அது ஜில்லு இருந்துதான் இல்லையா அத சொல்றாரு ஒரு திருத்தாண்டகத்தில் கிடைச்சது புண்ணியமோதாதையர்கள் யாரோ பண்ணியிருக்காங்க புண்ணியம் எங்க மூணு மூதாதையர்கள் நிலத்தை உழுது பயிர் பண்ணி சாப்பிடுறவங்க தான் வசதி இல்லாதவர்கள் என்னுடைய தாத்தாவுக்கு நாலு ஏக்கர் நிலம் தான் இருந்தது தஞ்சாவூர் ஜில்லாவில் எனக்கு தெரிஞ்சு நாலு ஏக்கர் நிலம்தான் அவங்களுக்கு ஆடம்பரம்னா என்னன்னு தெரியாது ஆமா அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதுல யாரோ ஒருத்தன் நினைச்சிருக்கிறான் இல்லையா எனக்கு கிடைக்குமா இந்த கலை கிடைக்காது அபூர்வமான கலை இந்த பாட்டுக்கலை இந்த தலைமையில கூட ரெண்டா பிளந்துள்ள ஒரு மயிரை எடுத்து ரெண்டா பிளந்துள்ள ஒரு கலை இந்த பாட்டுக்கலை கடவுளே கடவுள இவனே உண்டாக்கினான்னு சொல்லப்படுகிறது ஏழிசையாய் அப்படின்னு உயர்ந்த கலை ஆமா நல்ல அசைவு பாருங்க என்ன சொரம் பேசுதுன்னு ஒரு அசைவில் என்ன சொரம் பேசுது பார்த்தீங்கன்னா கடவுடை நீயமே வந்து நிற்கிறது மாதிரி நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்த நல்லா வாசிக்கிட்டு பாடிபட்டான்னா தேவலோகமும் அவனுக்கு தேவை இல்லைன்னு விட்டுட்டு போயிடுவோம் அச்சுவை பெரியனும் வேண்டேன் அப்படின்னு சொன்னார் ஆழ்வார் ஒருத்தர் இல்லையா ஆமா அதே மாதிரிதான் போட அப்படின் போயிடுவோம் நீ நல்லா பாடிப்பிட்ட காசும் வேண்டாம் பணமும் வேண்டாம் இவன் புகழும் வேண்டாம் துணியும் வேண்டாம் போட அப்படின்னு போயிடுவோம் ஏன் அந்த ராகத்திலேயும் அந்த சுவை அந்த இசை சுவை இல்லையா நீ இந்த சுடியில் சேர்ந்து பாருங்க பாரு தெய்வம் வருது அப்பர் பாது போதும் சுந்தர பாடுற உடையார்ந்தான் என்ன காரணம் அதுதான் அந்த சுவை அவனுக்கு தெரிந்தது நமக்கு தெரியல இல்லையா ஆமா நீருகும் அடிய வைத்தான் இந்த பொறி புலன்களை நாங்க சரிப்படுத்த பொடி போட்டு கொஞ்சம் அந்த சுருதிய வந்து நிக்கிறதுக்காக வேண்டி ஒரு வைத்த தூக்கர்லாம் போட்டு தேய்ச்சிக்க எல்லாம் பண்ணித்தான தூக்கறாம அதே மாதிரி தான் இதுவும் இல்லையா இனந்திரு களிக்குறிவை போர்வை வைத்தார் தளிர் வைத்தார் சிறந்த இனந்துருவி மணிமலுடத்து ஏறத்துக்கு இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய்ப்பில்கி நனை உதனைய திருவடி என் தலைமே விட்டார் நல்லூரியம் பெருமாளார் Number one. Number two. Let me show you the other side. Let's see if you are out there, this story will come up with me, right? That's great. Number one. ஏகம்பிருந்தாய் நீரை நன்மை அறிவாயே ஞானத்துடன் விளக்காயிருந்தாய் நீனைகள் அறுப்பாய் நீயே புகச்சேவடி என் வைத்தாய் நீ செல்வாய செல்வம் தருவாய் நீ அகலோ நீ இது அவருடைய வாக்கு திருவடியை அப்பர் பெருமான் தலையில சூட்டினார் தெய்வ சேர்க்குதார் பெருமான் என்ன சொல்றார் மகிழ்ந்து எழும்பொழுதில் நினைப்படனை முடிக்கின்றோம் என்று அவர் அவர்களும் சென்னிமிசை பாதமலர் சூட்டினால் சிவபெருமால் சிவபெருமா சிவபெருமா என்பது பாட்டு ஒருத்தர் தூய்மை பெறணும்னு சொன்னா சிவனுடைய திருவடி தூட்ட பெறணும் நம்ம கிடைக்குமா இல்லையா ஆமா எந்த பறவையில நாம செய்தோ அந்த பறவை கிடைக்கும் இல்லையா அதே மாதிரிதான் என்ன ஒரு திருவாசகத்திலிருந்து இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன் இல்லையா ஆமா நான் திருவாசகம் பூரா திருவிசிப்பா வரலையும் பூரா கம்ப்ளீட் ஒரு எடுத்து விட விடாம பாடியிருக்கேன் எனக்கு வேண்டியவர் ஒருத்தர் திருவானைக்காவில் ஒரு ஐயர் ஜம்பு ஜம்பு இங்க வந்திருக்காரா இல்ல ஒரு ஐயர் அவருடைய பெண்ணு அவன் என்ன பண்ண கல்யாணம் ஆச்சு அமெரிக்கா போன அங்க போன போதுக்கு அமெரிக்காவில் இருக்கிறவன் என்ன பண்ணியிருக்கான் இந்த திருவாசகத்தை வாங்கி போட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறான் இங்க இருக்கும்போது கேட்கல அங்க போனதுக்குமா கேட்டிருக்கான் எப்போதுமே தோன்றிய இடத்துல மரியாதை இருக்காது இல்லையா ஆமா இப்ப போய் என்ன தர்மபுரத்துல போய் கேளுங்க அண்ணன் தானே நீ எங்களோட விளையாண்டவன் தானே அண்ணன் அவனு சொல்லுவான் இல்லையா ஆமா அவனை இழிவா சொல்ல மாட்டாங்க கௌரவமா தான் சொல்லுவான் இந்த சின்ன பொண்ணு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளதான் இத திருவாசகத்தை கேளுமான்னு சொல்லியிருக்கிறா ஆம்படையான் இத கேட்டுக்கிட்டே வந்திருக்கிறா எதுக்கு சொல்ற பா அந்த பாட்டுல உள்ள தெய்வீகம் அவளை இழுத்து இந்த இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேங்கிற பாட்ட கேட்டிருக்கா ஆஹா இந்த பாட்டு இவ்வளவு தெய்வீகமா இருக்க போட்டு போட்டு கேட்டிருக்கா இங்க வந்ததுக்கு அப்புறமா பாப்பா இந்த தருமபுரம் சாமிநாதன் ஒருத்தர் நிர்வாசகம் பாடியிருக்காரு நான் அமெரிக்காவில் கேட்டேன் இப்ப நல்லா இருக்கு நான் அவரை பார்க்கணும் பா அப்படின்னு சொல்லியிருக்க அவர் எனக்கு ரொம்ப வேண்டிய வா போலாம் கூப்பிட்டு வந்தாரு கடவுளை பார்த்தா கூட அவளை திருப்தி படுற மாட்டிருக்கா பார்த்த உடனே விழுந்து விழுந்து கும்பிட்டா திருவாசக நிறைய கேக்குறேன் என்னமோ இனம் தெரியாமல் ஒரு ஈடுபாடு எனக்கு இருக்கிறது தினம் கேட்கறேன் அப்படின்னா நான் கேட்டேன் ஏம்மா திருவாசகன் தினம் கேட்கிறேன்னு சொல்றியம்மா உனக்கு எந்த பாட்டுமா பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்ட இணையார் திருவடி அது திருவாசகத்துல எங்கேயோ நடுமத்தியில வருது முதல்ல வரல கடைசியிலும் வரல நடுமத்தியில வருது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னா சொல்லுமான உன்ன திருவாசகம் இருக்கான்னு கேட்டேன் இல்லன்னு சொன்ன கைய நிட்டுன அந்த பெஞ்சு மேல ஒரு திருவாசம் இருந்து வச்சுக்கோ அத கேட்கும் போது இதை கேளுமா அப்படின்னு கொடுத்துட்டேன் கோடி ரூபா கொடுத்திருந்தா கூட அவளுக்கு திருப்தி இருந்திருக்காது அல்லவா ஆமா அந்த மாதிரி அந்த பாடல்கள் என்பதை நான் எண்ணிக்கொள்ளுவோம் அப்பர் பெருமான் மறுபடியும் திரு தூங்கானை மாடம்னு ஒரு ஊருக்கு போறார் பெண்ணாகடம்னு அந்த ஊருக்கு போயிரு பெண் தேவலோகத்து பெண்கள் காமதேவன் கடம் ஒரு யானை இது மூணு வழிபட்ட ஊர் அது அதுதான் பெண்ணா கடம்னு பேரு இப்ப காஞ்சிபுரத்துக்கு ஒரு ஊருக்கு பார்த்தீங்களா குரங்கணில் முட்டம்னு ஊருக்கு பேரு காஞ்சிபுரத்திலிருந்து என்னமோ ஊருக்கு போற வழியில தூசுங்கிற ஊர்ல இறங்கினா அந்த இது மூணு வழிபட்ட ஊர் அது அந்த ஊருக்கு பேர் குரங்கனில் முட்டம்னு இப்பவும் குரங்கனில் முட்டம்னு தான் இருக்கு ஆமா இந்த பெண்ணாகடத்துக்கு போய் சுவாமியை கேட்டாரு அப்பர் சுவாமி சுவாமி நீ கையில் வச்சிருக்க சூலம் இந்த சூலத்தையின் தோல்ல பொறிச்சு வை ஆமா அப்படின்னு கேட்டார் அப்புறம் அப்படின்னு கேட்டான் சீமன் உன்னுடைய திருவடியில கிடக்குள்ள விபூதி அந்த விபூதி எடுத்து எனக்கு பூசி விடு அப்புறம் உன்னை தாங்கி சுமக்கு ரிஷபம் அந்த ரிஷபத்தை என் தோல்ல பொறிச்சுவை அப்படின்னு கேட்டார் இத மூன்றையும் அவருக்கு செய்தார் எந்து வரலாறு பாட்டை சொல்லட்டுமா இதையே சம்பந்தம் ஏன் கேக்கல அப்படின்னு கேட்டா இதற்கு மேல உண்டான ஒரு ஞானம் அவருக்கு கிடைச்சு போச்சு இல்லையா ஆமாம் அந்த அம்பிகையினுடைய பாலை வாங்கி குடிச்சாரா சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வரிய விஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் இல்லையா அவரு எவ்வளவோ தூரம் போயிட்டாரு இதெல்லாம் அவருக்கு தேவையில்லை அதனாலதான் நம்பியாண்டார் நம்பி அவரை முதல்ல தூக்கி வச்சார் தெய்வ சேக்கிடார் பெருமான் சொல்லும் போது தவ முதல்வர் சம்பந்தர் தவத்துக்கு ஒரு முதல்வர் உண்டு சொன்னா சம்பந்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தர் இல்லைன்னா நம்ம சமுதாயம் ஏழாவது நூற்றோண்டு முற்றுப்புள்ளி வச்சு அனுப்பிச்சிருப்பாங்க போயிருக்கும் கண்மூடி மண்மூடி போயிருக்கும் தான் காப்பாத்தி விட்டார் அதனாலதான் இப்பவும் மதுரையில பாத்தீங்கன்னா மதுரை கோயில் திறந்த உடனே முதல் பூசை சுக்கநாத சுவாமிக்கு அல்ல மீனாட்சிக்கு அல்ல திருஞான சம்பந்த பூசை ஆமா ஆமா நிச்சயமாக திருநாவுக்கருத்தர் இந்த பெண்ணாகரத்தில் வேண்டிய பாடலை உங்களுக்கு நினைவு ஊற்றுவேன் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல் இருங்கூற்று அகல மின்னாரும் முவிழைச்சூலம் என் மேற்பொறிவு கொண்டல் கடந்த உள் பூங்காலை மாடச் சுடற்கொழுந்தே ஆ சிறு தொண்டல் என் நினைந்தான் எ காது ஒில் கலக்கும்டி காதல் செய்வார் தேவா திருவடி நிரு என்னை பூசு செந்தாமரையில் பூவார் கடந்த மாடத்து எம் புண்ணிய இதெல்லாம் சிவன் நமக்கு செய்ய மாட்டான் அந்த தகுதி நமக்கு இல்லை குருநாதனா குருநாதன்கிட்ட உபதேசம் கேட்டுக்கு போறோம் அல்லவா நாம ஆமா சிவ தீட்சு அல்லவா ஆமா செய்வனாக பிறந்தவன் அந்த சிவ தீட்சை பெறணும் அவன் விபூதியை அந்த திருவடி விபூதி அதுதான் அந்த திருவடியை அந்த அந்த திருநீர் அவன் பூசினானாலே எல்லாமே வந்து விடுகிறது நமக்கு ஆமா நிச்சயமா நான் வெளியில இருக்கும்போதெல்லாம் பெரிய புராணம் படித்துக்கிட்டுதான் இருந்தேன் தப்பொன்றும் இல்லை நல்லாத்தான் படித்த ஆனால் தேக்கிடார் பிறந்த ஒரு குண்டத்தூருக்கு போனேன் தான் அங்க போனத்துக்கு அப்புறமா எனக்கு தமிழ் அறிவே தனி எனக்கு இசை அறிவே தனி சொல்லப்போனா என்னுடைய உடல் கூறுகள் அறிவு எல்லாமே பெருகி இருக்கிறதை நான் பார்க்கிறேன் அப்படி ஒரு ஞான பூமி வரந்த ஊர் அதனாலதான் அவருடைய கோவில ரெண்டு தடவை கும்பாபிஷேகம் பண்ண ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ண எனக்கு போரலை என் பசிக்கு அது போரல மறுபடியும் ஒரு கும்பாபியம் பண்ண பத்து வருஷம் கழிச்சு அந்தாண்டா ஒரு சிவ ஒரு சேக்கிடார் கோயில் இருந்தது அந்த இன்ஜினியர் வந்திருக்காரா ஜெயராமன் வந்திருக்காராங்க இன்னைக்கு வல்லியோ எப்போதும் வருவார் இன்னைக்கு வல்ல அவர் தான் கட்டி கொடுத்தார் பணம் கொடுத்தேன் கட்டி கொடுத்தார் தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் ஏன் பணம் இல்லை உங்களை போற நண்பர்கள் கொடுத்ததுதான் என்னுடைய உழைப்பு கொஞ்சம் பணம் எதற்கு சொல்றேன் சிவன் வந்து நமக்கு இந்த திருவடி நீரை பூசமாட்டான் இடவக்குரியை பூசமாட்டான் சூலக்குரியை பூசமாட்டான் குருநாதனுடைய தீட்சை பெற்றாலே அதெல்லாம் நமக்கு கிடைத்தது போல என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் சிவதீட்சை பெற வேண்டியது மிக முக்கியம் இல்லையா சிவதீட்சை பெற்றால்தான் ஒரு பெண்ணு தாலி கட்டிக்கிட்டது மாதிரி தாலி இல்லாமல் ஒருத்தனோட உலகம் ஒத்துக்குமா ஒத்துக்குமா ஒத்துக்காது அல்லவா ஆமா எவ்வளவுதான் அவ கற்புடையவளா இருந்தாலும் கூட ஒழுங்காக இருந்தாலும் கூட அவ கழுத்துல ஒரு நூல் கிடைக்கணும் அது போலத்தான் ஆமா தேவர்கள் அமுதத்தை சாப்பிட்டார்கள் என்று நாம வரலாறு படுகிறோம் வரலாறு படுகிறோம்லவா இன்னைக்கு அமுதம் நமக்கு எது இன்னைக்கு எந்த அமுதம் நமக்கு கிடைக்காதா ஏன் கிடைக்காது கிடைக்கும் அந்த சிவ தீட்சிகள் அமுதம் அதுதான் அமுதம் அவன் திருப்பார்கடலை கடைஞ்சி அந்த அமுதத்தை சாப்பிட்டான் இங்க குருநாதன் கொடுக்கறான் அத அவ்வளவுதான் அல்லவா ஆமா சிறு தொண்டல் என்ினைந்தா நின்பு அரும்பிடி நோய் காவாது ஒளியிற் கலக்கு முன்மேற்படி காதல் செய்வார் தேவ திருவடி நிறு என்னை பூசு செந்தாமலையில் பூவார் கடந்தை உள் தூங்கானை மாதத்தியம்புண்ணியனே கடமும் தீரி கடவாருடைய கைலை உட்டான் படமும் திருவிழல் ஒன்று வைத்தாய் பனிமா வரை போல் இடமும் பொறித்து என்னை என்று கொள்ளாய் இருஞ்சோலை திங்கள் தடவும் கடந்த உள் பூங்கானை மாடத்தியம் தத்துவனே தவறி நனனா தவறி நனனா தவறி நனாரின ஒரு ஊர் அந்த ஊரை கும்பிட்டாலே சங்கீதம் வரும் இல்லையா ராஜரத்னம் பிள்ளைன்னு ஒரு நாயனக்காரர் சங்கீத உலகம் அவரை பேரச் சொன்னாலே நடுங்குது அந்த அளவுக்கு இருந்தார் அவர் ஆமா அவர் சொன்னார் நான் தினந்தோறும் அந்த நாதோ பாசனை செய்கிறேன் அதனாலதான் நான் இந்த வயசு வரைக்கும் வாசிக்கிறேன்னு சொன்னாரு அந்த மாதிரி நான் தினந்தோறும் நாதோபாசனை செய்யறவன் செய்ய தவறவே மாட்டேன் ஒவ்வொரு நாளும் பூசை முடிவில் அந்த நாதோபாசனை நான் செய்யாமல் இருந்ததே கிடையாது பஞ்சாற்றம் ஆயிரத்தி எட்டு இருந்தது கிடையாது மந்திரமாவதுன்னு சொல்லி விபூதி பூசாத நாளே கிடையாது கோயிலுக்கு போய் நான் பாட்டு சொல்லாத நாளே கிடையாது இருக்க மாட்கேன் பத்து பாட்டாவது சொல்லிவிடுவேன் ஊர்ல இருந்தா தொண்ணூறு பாட்டு நூறு பாட்டு சொல்லுவேன் பத்து பாட்டாவது சொல்லுவேன் அதுதான் நாதோ பாசனை இந்த வயசு வரைக்கும் நான் பாடுறேன்னு சொன்ன காரணம் குருநாதனுடைய திருவருள் சிவன் அருள் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட திருவடிதான் கிடைத்தது ஆமா முதல் பாட்டு நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அடிக்கொண்டு என் முடிமியல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லான் நாயே எம்மானை தெரிகடில வட உறைவானை விரைபோதும் நிகழ்வன் போல் யானே பெருமான மறந்த மறவாது ஒழிந்தென்புள் மறவாத வாழ்வேணியே வெண்முத்தே செம்பவள குந்தமே என்று அத்தா என்று அமரால் அமரப்படுவானே அதிகமானகள் வாழ்பவனே என்னே என் நெறிகடில வட வீரத்தாரத்து உறைவானே போல் யானே விரும்பினேன் மன்னவர் எனும்ங்கை வரும்புணும் வளராத விரையும் வரியறமும் உணங்கு இல வைத்தருணும் எந்தை இரும்புணல் வந்து எருகலில வீரக்கான உறைவானே இறை போதும் இகழ்வன் போல்யானே நா ஒருவனை இதெல்லாம் தெய்வீக வடிவமான பாடல்கள் இல்லையா அதனால புரிஞ்ச வரைக்கும் சொல்லிவிடுவேன் நானாய மரனை நல்லாற்று நம்பியை வெள்ளாற்று விதியை காக்கானை ை கடலானை மலையின் தலையானை கடுங்கள் உழி கங்கை நீர் வெள்ள ஆற்றானை அம்மானை எம்மான் தம்மானை யாவற்கும் அறிவரிய தங்கள் எட்டானே எரிகடில வட வீரட்டானத்து உறைவானை உறைவானே இறைபோதும் இறைவன் போல்யானே சேர்ந்ததாய் மலைமங்கை திரு நிறவும் பறிவும் அதிகை மா நகரல் வாழ்பவனை கூந்தல் தாழ் முதல் மறிகடலை இடங்குள் மலையார வாரி ஏந்து நீர் எரிகளில வட வீரஸ்தானத்து உறைவாரி இறைவன் போகவன் நானே என்று சொல்லி எதா இருந்தாலும் ஒரு நேரத்துக்குள்ள நாம கட்டுப்படணும் இல்லையா ஆம் அதனாலே திருவடி தீட்டை நடந்தது என்ற பகுதியோடு இன்று இருக்கட்டும் அடுத்த மாதம் நம்ம சந்திப்போம் இப்படி சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான் இவபெருமான் என்னுடைய குருநாதனுடைய திருவருள் மேல் இந்த தமிழ்சிறங்கம் அல்லவா அதற்கு மேல் நீங்கள் இல்லையா ஆமா நாம் எல்லாம் என்ன புண்ணியம் செய்தோமோ என்று சொல்லி பஞ்சாட்டலன் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வோம் ஏனையவற்றை அடுத்த மாதம் சந்திப்போம் மீண்டும் ஒரு தடவை சொல்லுகிறேன் சைவ சமயத்தில் இருப்பவர்களுக்கு கிடைத்தற்கரிய சொத்து உங்கள் வீடல்ல பேங்க்ல இருக்கிற பணம் அல்ல நகை நட்டல்ல தேவார திருவாசகம் தான் உங்களுக்கு கிடைத்த கரிய சொத்து இதனை படியுங்கள் பாடுங்கள் கேளுங்கள் நல்ல கதி கிடைக்கும் என்று சொல்லி பஞ்சாட்டலம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்ளுவேனாக ோம்ம சிவாயி நம shivaya shivaya namahom om namah शिवाय shivaya namahom om namah शिवाय shivaya namahom om namah शिवाय shivaya namahom shivaya namahom shivaya namahom shivaya namahom shivaya namahom shivaya namahom shivaya namahom